ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய தினம் நாம் தொடர்ந்து பார்த்துன்னு வரக்கூடியதான ஜாபாலி மகர்ஷியினுடைய சரித்திரத்தில் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய சரித்திரத்தில் முக்கியமாக நாம் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மம் என்னென்னா அந்த சந்தியாவந்தனத்தில் நாம் முக்கியமாக ஜப ஜபம் பண்ணக்கூடியதான காயத்ரி மந்திரமானது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற தர்மத்தை சொல்கிறது இந்த சரித்திரம் அதில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அந்த ரிஷப ரூபமாக வாஜு பகவான் வந்து பிரம்மஸ்வரூபத்தை உபாசனா மூலமாக உபதேசம் பண்ணினது ரிஷபம் பிரம்மத்தை நான்கு பாதங்களாக உபதேசம் பண்ணி முதல் பாதத்தை உபதேசம் பண்ணி முடித்தது ரிஷபம் மேற்கொண்டு உள்ள பாதங்களை நீங்கள் உபதேசம் பண்ணணும்னு அந்த சத்தியகாமன் கேட்டவுடனே அந்த ரிஷபம் சொல்லித்து அக்னிஷ்டே பாதம்பக்தேதி அக்னியானவர் உனக்கு மேற்கொண்டு உபதேசம் பண்ணுவார் நாம் மேற்கொண்டு ஆசிரமத்தை நோக்கி கிளம்புவோம்னு கிளம்பித்து சத்தியகாமனும் எழுந்துட்டு அத்தனை மாடுகளையும் ஊட்டிக்கொண்டு ஆசிரமத்தை நோக்கி கிளம்பி வந்தார் மறுநாளைக்கு சாயங்காலம் அதே போல் மாடுகள்லாம் ஒரு இடத்துல தங்கித்து அந்த இடத்துலையே சந்தியாமந்தனம் பண்ணிவிட்டு தான் இடத்துன்னு வந்த சமித்தை வச்சு சமிதாதானம் பண்ண பிறகு அந்த அக்னியினுடைய சந்நிதியில் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணின்றிருந்தார் அந்த அக்னி கூப்பிட்டது தமக்னிரவாதா சத்யகாமே ஹே சத்யகாமா அப்படின்னு கூப்பிட்டது அந்த அக்னி உடனே பார்த்தார் சத்தியகாமன் அந்த சத்தியகாமனுக்கு அந்த உபாசனா மூலமாக பிரம்மஸ்வரூபத்தினுடைய ரெண்டாவது பாதத்தை உபதேசம் பண்ணினது அக்னி தஸ்மே ஹோ பிருத்திவீ கலா அந்தரிஷங்கலா தியவு கலா சமுதிர்கலா ஏஷவி சௌமிய சதுஷ்கல பாதோ பிரம்மணா அனந்தவான் நாம அந்த அக்னி பிரம்மஸ்வரூபத்தை அனந்தவான் அப்படின்னு உபாசனம் பண்ணுறது அதில் நாலு கலை இருக்குது ரெண்டாவது பாதத்தில் பிருத்திவி அந்தரிக்ஷம் தியவுஹு சமுதிரஹான்னு நான்கு கலைகளோடு உடையது ரெண்டாவது பாதம் அதற்கு அனந்தவான்னு பேர் அப்படி உபாசிக்கிறது அப்படி உபாசித்தால் அனந்தவான் அஸ்மின் லோகே பவதி இந்த லோகத்திலேயே அனந்தவானாக பிரகாசிக்கலாம் முடிவில்லாத ஒரு சுகத்தை நாம் அனுபவிக்கலாம்னு அந்த அக்னியானவர் உபதேசம் பண்ணினார் சத்தியகாமனுக்கு மேற்கொண்டு உள்ள பாதத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் சத்தியகாமன் அப்போது அந்த அக்னி சொன்னார் ஹகும் சஸ்தே பாதம் வத்தே தீ ஹம்சம்னு ஒரு பக்ஷி அந்த ஹம்ச பக்ஷி உனக்கு அடுத்த பாதத்தை உபதேசம் பண்ணும் அப்படின்னு அக்னி அந்த முதல்ல உபதேசம் பண்ணின பிரக விதமாகவும் அக்னி உபதேசம் பண்ணின விதமாகவும் திரும்பவும் திரும்பவும் தியானம் பண்ணிட்டு அப்படியே மேற்கொண்டு நடந்து வரார் அதே மறுநாளைக்கு சாயங்காலம் ஹம்சம்னு ஒரு அந்த பக்ஷி வந்து உபதேசம் பண்ணுறது சத்தியகாமனுக்கு சத்தியகாமான்னு கூப்பிட்டது கூப்பிட்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய மூணாவது பாதத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் அதுக்கு ஜோதிஷ்மான்னு பேர் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுறது ஹம்சம் இப்படி உபதேசம் பண்ணிச்சுன்னா அக்னிக் கலா சூரியக்கலா சந்திர்கலா வித்யுத்கலா ஏஷவி சௌமியல்பாதோ பிரம்மணோ ஜோதிஷ்மான் நாம அக்னி சூரியன் சந்திரன் வித்தியுத்துன்னு சொல்லக்கூடியதான மின்னல் இவைகள்னாலும் பிரம்மஸ்வரூபத்தினுடைய மூன்றாவது பாதமாக உபாசனம் பண்ணுறது ஜோதிஷ்மான்னு உபாசனம் பண்ணுறது அப்படி நீ உபாசனம் பண்ணு அப்படி உபாசனம் பண்ணுறதுனால ஜோதிஷ்மான் அஸ்மின் லோகே பவதி இந்த லோகத்தில் ஜோதிஷ்மானாக பிரகாசிக்கலாம் ஃபலம் அது அவாந்தர பலம்னு பேர் இடையில வரக்கூடியதான ஃபலம் முக்கியமான ஃபலம் என்னென்னா ஞானப் பிராப்தி அப்படி உபாசனம் பண்ணுன்னு அந்த ஹம்சம் உபதேசம் பண்ணிட்டு பிறகு மேற்கொண்டு கிளம்பி வந்து மறுநாளைக்கு சாயங்காலம் இன்னொரு பட்சி ஜலச்சர பட்சின்னு ஜலத்தில் நீந்து போகக்கூடியதான பட்சி மத்கு மத்குஹூன்னு பேர் மத்குன்னா ஜலத்தில் நடக்கக்கூடியது இது வாத்து வாத்து வந்து உபதேசம் பண்ணுறது பிரம்மஸ்வரூபத்தினுடைய நான்காவது பாதத்தை உபதேசம் பண்ணித்து இந்த சத்தியகாமனுக்கு சத்தியகாமு கூப்பிட்டது பார்த்தால் மத்கூ பக்ஷி அந்த பட்சி உபதேசம் பண்ணுறது அந்த நான்காவது பாதத்தை பிரம்மஸ்வரூபத்தினுடைய நான்காவது பாதத்தை உபதேசம் பண்ணுறது அதற்கு ஆயத்தனவான்னு பேர் அந்த நாலாவது பாதத்துக்கு அது எப்படி உபதேசம் பண்ணித்துன்னா பிராணக்கலா சக்ஷ்கலா ஸ்ரோத்ரம் கலா மனக்கலா ஏஷவி சௌமியஷ்கல பாதோ பிரம்மண ஆயத்தனவான் நாம பிராணன் சக்ஷுசுன்னு சொல்லக்கூடியதான கண்ணு ஸ்ரோத்திரம்னு சொல்லக்கூடியதான காதுகள் மனசு இவைகளை ஆயத்தனவான்னு உபாசனம் பண்ணுறது அப்படி யார் உபாசிக்கிறானோ ஆயத்தனவான் லோகே பவதி அவன் இந்த லோகத்தில் ஆயத்தனவன் ஸ்திரமாக இருக்கக்கூடியவனாக பலனை அடையனான் முக்கியமான பலம் அந்த ஞானமானது கிடைக்கிறதுன்னு அந்த பக்ஷியை உபதேசம் பண்ணிட்டு பிரம்மஸ்வரூபத்தினுடைய நான்காவது பாதத்தை இப்படி மிருகங்கள்டேருந்து பிரம்மஸ்வரூபத்தை அடைஞ்சார் அனுபவத்தை அடைஞ்சார் இந்த ஜாபாலி மகர்ஷி மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை உபாசித்ததுனுடைய பலம் அப்படி மிருகங்கள்லாம் உபதேசம் பண்ணித்து அந்த சத்தியகாமனுக்கு அப்படி அந்த உபதேசத்தை வாங்கிண்டு மனசில் வாங்கிகிட்டு திரும்பவும் திரும்பவும் அதே தியானமாக ஆச்சாரியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆச்சாரியன் அவரை பார்த்த உடனே சத்தியகாமான்னு கூப்பிட்டார் பார்த்துட்டு பிரம்ம விதிவை சௌமிய என்னப்பா ரொம்ப பிரகாசமாக இருக்கிய உன்னை பார்த்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கே என்ன காரணம் ஏதாவது புதுசாக நீ அடைஞ்சியா அப்படின்னு கேட்டார் ஆமாம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி இந்த மிருகங்கள்லாம் எனக்கு பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணித்து அது உபதேசம் பண்ணின மாத்திரத்திலேயே நான் படிக்க வேண்டிய வித்தியை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு அவர் உபதேசம் பண்ணினார்னு அந்த சரித்திரம் ஜாபாலி மகர்ஷிக்கு தான் இந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய சரித்திரத்தில் இந்த காயத்ரி மந்திரம் ஒன்றை வச்சுட்டு எல்லா வித்தியைகளும் அடைஞ்சார் ஜாபாலி மகர்ஷின்னு அந்த சரித்திரம் அதில் மேலும் இந்த காயத்ரி மந்திரம் குறிப்பிட்ட அளவு ஆவருத்தி பண்ணணும் அப்படிங்கிற தர்மம் இந்த சரித்திரத்தில் நமக்கு நல்லா தெரியுது அப்படி ரொம்ப உத்தமமான சரித்திரம் இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாலோ அவளுக்கு மன நிம்மதியானது கிடைக்கிறது மனசாந்தி கிடைக்கிறது மன அமைதி கிடைக்கிறதுன்னு இந்த சரித்திரம் பூர்த்தி ஆறுது ரொம்ப அற்புதமான சரித்திரம் இதில் இந்த காயத்ரி மந்திரம்தான் அனைத்துக்கும் மூலம் அப்படிங்கிறத நமக்கு விரிவாக காட்டுறத பார்த்தோம் அடுத்த தர்மத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்